நண்பர்களே நற்றேன் ஹேரி கதை போது இருநூற்றி பதிமூன்றரை வழங்குவது சென்னை அரவிந்த டம்பிள் பள்ளி விட்டு தப்பிச்சு போயிட்டான் கூட்டிட்டு தப்பிச்சு போயிட்டான் அதோட மாபெரும் துயரும் இவ்வளவு கஷ்டப்பட்டதெல்லாம் வீண் அவங்க நம்பி போன இடத்துல அது மாதிரியே வேற இருக்கு டம்பிளர் கீழே உளுந்து அதிர்ச்சியில அவர் பாக்கெட்ல இந்த ஹார்ட்ரக்ஸ் மாறியே இருந்த அந்த லாக்கெட் கீழே விழுந்து திறந்துருச்சு இது அவனோட ஆன்மா இருந்தா இவ்வளவு சீக்கிரம் கீழே விழுந்தா திறக்காதே இது இது நான் டம்புளோட நினைவுகளில் பார்த்த ஹார்ட்ட லாக்கெட்டே இல்லை இதுல இதுல அந்த கிரைஃபிண்டர் ஸ்லைத்தரனோட மார்க்கே இல்லையே இது அப்படின்னு ஹாரி அப்படியே ஷாக்களை பாக்குறான் துறந்த லாக்கெட் குள்ள வாழ்டமோட்டோட ஆத்மா இருந்ததுக்கான எந்த சைன் எதுவுமே இல்லை அதுல ஒரே ஒரு சீட்டு இருக்கு ஏதோ எழுதியிருக்கு என்ன சீட்டு என்ன எழுதியிருக்கு பாவ கடவுளுக்கு இதோ நான் தே மடையா உலகத்துல யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்த உன்னோட ரகசியத்தை தோண்டி துருவி எடுத்துட்ட அந்த ரகசியத்தை எடுத்த உடனே அந்த லாக்கெட்டை அழிக்க போகிறேன் எந்த உண்மை உனக்கு தெரியும்போது நான் செத்து போயிருப்பேன் ஆனால் நீ உன்னை வெல்பவனை சந்திக்கும்போது வழக்கம் போல நீ சாதாரண மாட்டல் மனிதனாக மாறியிருப்ப இந்த சந்தோஷத்திலே நான் சாக போகிறேன் இப்படிக்கு ஆர் ஏ பி சுத்தமா ஒன்னும் புரியல அவனுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டாவே இல்ல இது ஹார்பெக்ஸ் இல்லன்றது ஒரே ஒரு விஷயம்தான் யார் ஆரப்பின் கண்டுபிடிக்கணும்னு கூட ஹாரி மனசுல தோணல மனசெல்லாம் மறுத்து போயிருக்கு ஒரு பொய்யான பொருளை தேடி ஹார்பெக்ஸ் நம்பி போய் அந்த விஷ தருவத்தை எல்லாம் குடிச்சு டம்பிள தன்னை வீக்காக்கி இறந்துட்டார் எல்லாத்துக்கும் என்ன பொருளுமே இல்லை ஐயோ மலத்தனமா போயிட்டேனே போயிட்டேனே அப்படின்னு ஹேரி அப்படியே டம்பிள் மேல அப்படியே சாஞ்சு அப்படியே இருக்கிறான் அவனுக்கு என்ன பண்றது அடுத்து என்ன பண்றது ஒண்ணுமே தெரியல வாழ்க்கையே ஸ்தம்பிச்சிருக்கு ஹாரி ஒன்னால இங்கே இருக்க இருக்க முடியாது இருக்கக்கூடாது சீக்கிரம் திரி ஹேக்ரிட்டு ஹேரியோட தோலை தோடுறாரு அவர் கையும் அழுகையில ஈரம் அப்படியே நடுங்கிட்டு இருக்கு ஹேரி போதும் போதும் எந்த அப்படின்னு கையை பிடிச்சு தூக்கி ஒரு சாஃப்டான கையான பிடிச்சு தூக்குது பார்த்தாது ஜின்னின்னு தெரியுது எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போன ஆர்டர் இல்ல இல்ல எனக்கு உடம்புக்கு எதுவும் இல்ல எதுவும் இல்லைன்னா நீ வந்தே ஆனும் சேக்கிறவா அப்படின்னு எழுத்துட்டே ஹரிமி ஜின்னி ஹேரியை எழுத்துட்டே போறா ஆமா யாரா இறந்துட்டாங்களா யாரோ சித்து போனதா ட்ரேக்கோ சொன்னானே யாரும் இறக்கல பில்லுதான் அடிபட்டு கிடந்தான் நம்ம பேக் கடிச்சிட்டான் இறங்கல பட் மேடம் பாஃப்ரியால முழுசா குணப்படுத்த முடியாது சொல்றாங்க அதோட எஃபெக்ட் வளைஃப் கொஞ்சம் இருக்கும் சொல்லிட்டே இருக்காங்க அவன் முக கோரமா மாறிட்டே இருக்கு ஐயோக்கு இப்படி ஆயிடுச்சா பேசிட்டே ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறாங்க ஹெர்மியானி ரான் எல்லாம் சின்ன சின்ன அடியோட உட்காந்து இருக்கிறாங்க ஹேரியோட அந்த லக்கி போஷன் குடிச்சனால்தான் உயிரோடு இருக்கிறாங்க போல லூப்பின் டாங்ஸ் எல்லாம் உட்கார்ந்து அடிபட்டு ஹாரி உனக்கணும் இல்லையே ஹரி உனக்கணும் இல்லையே அப்படின்னு எல்லாம் எங்க கேக்குறாங்க என்னாச்சு அப்படின்னு ஹேரி அப்படியே பாக்குறான் பில்லோட முகம் அப்படியே ஒரு மாறி மாறி இருக்கு டாக்டர் இவன்னும் சரி பண்ண முடியாதா அத முழுசா சரி பண்ண முடியாது பட் முழு வேர்வு மாற மாட்டான் ஆமா ஆமா அப்படின்னு லூப்பின் சொல்றாரு கொஞ்சம் கொஞ்சம் கண்டாமினேஷன்ஸ் இருக்கும் சின்ன சின்ன பாதிப்புகள் தான் இருக்கும் ஆனா அதையும் டம்புள் வந்தா சரி பண்ணிருவாரு என்ன நடந்துன்னே தெரியாம லூப்பின் பேசிட்டு இருக்காரு என்னப்பா அந்த பேர் ஏன் இப்படி மூஞ்சு இப்படி மாறுது ஏன்னா டம்புள் இறந்துட்டாரு கேட்ட லூப்பின் அப்படியே சேர்ல உட்காந்துட்டாரு இல்ல அப்படின்னு ஹேரியோட முகத்தை லூபின் பாக்குறார் ஹேரி மறுப்பானு ஹாரி அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி அவன் முகமும் காட்டுது எப்படி எப்படி செவல ஸ்னிப்ஸ் தான் கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போயிட்டான் நானும் இருந்தேன் கதவு தருந்து பின்னாடி வந்த மின்றுவா அதை கேட்ட அழுறாங்க எல்லா என் தப்புதான் எல்லா என் தப்புதான் நான் தான் தூக்கிட்டு இருந்தேன் செவரச எழுப்ப சொன்னேன் டெட்டி டஸ்ல உள்ள வந்தோடனே நாங்க நம்ம தோக்குற நிலைமையில இருந்தோம் அவங்களோட நிறைய பேர் இருந்தனால நம்மளால சண்டை போடவும் முடியல நான் தான் எழுப்ப சொல்லி விளையாடு ஐயோ இப்படி ஆயி போச்சே என்ன பண்றது நம்ம நமக்கு என்ன தெரியும் தம்பி நம்பிட்டு இருந்தாரே இவன் தான் நல்லவன் நல்லவன் நம்பிட்டே இருந்தாரே ஆமா ஆமா ஆமா ஏதோ ஒரு மறுக்க முடியாத காரணம் இருக்குன்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன் டம்புள் அவர் முழுசா நம்புறேன் நம்புறேன்னு சொல்லிட்டே இருந்தாரு அது என்ன காரணம்னு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை அது எனக்கு தெரியும் ப்ரொஃபசர் எனக்கு தெரியும் அப்படின்னு ப்ரொஃபசர் மினர்வா பார்த்து ஹேரி சொல்றான் என்ன ரீசன் எல்லாரும் அப்படியே பாக்குறாங்க செவரஸ்தான் அந்த ப்ராஃபஸிய வாட்டமோட்கிட்ட போய் சொன்னாரு அதை டம்புளர் கிட்ட நம்ம ப்ரொஃபஸர் டிலானி சொல்லும்போது ஒட்டு கேட்டுட்டு போய் சொன்னது அவன்தான் அதுக்கப்புறம் நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அதை வாழ்டமோட் என்னோட அப்பா அம்மாவை கொலை பண்றதுக்காக அவங்க தான் இருந்து பிறக்கிற குழந்தை அவனை கொல்ல போகுதுன்னு தப்பா புரிஞ்சுக்குப்பாங்கன்னு அவன் இப்ப எதிர்பார்க்கலன்னு டம்பிள்ட்கிட்ட அப்புறம் சொல்லி அழுதுருக்கான் அதை டம்பிள்ட்ட நம்பி சிவரஸ் திரும்பிட்டான் திருந்திட்டான் நம்பி தான் கூட ஐயோ ஐயோ போயும் போய் அவனை நம்பினாரு நம்பினாரு அவன் நினைக்கிறதெல்லாம் மறைக்கல மாபெரும் வல்லவனாச்சே அவன் ஆக்குளு மனுஷி கலையில எவ்வளவு பெரிய வல்லவன் உனக்கு சொல்லி தர்றதுக்கு அவனை தான் டம்பிள நியமிச்சாரு தான் அவன் மறைச்சிருப்பான்னு யோசிக்காம தெரியாம போயிட்டாரு ஹரி அப்படியே ஹர்மியானி ராணி பாக்குறாங்க உங்கிட்ட வேலையை கொடுத்தேனே நீங்க என்னடா பண்ணீங்கன்னு ஹாரி கேக்குற மாதிரியே தெரியுது ஹரி நாங்களும் ஏமாத்துட்டோம் ஹாரி நீ சொன்ன மாதிரியே அந்த லக்கி போஷன் குடிச்சுட்டு ரூம்வை பக்கம் போய் தான் நின்னோம் முகம் அங்க வந்து தெரிஞ்சது திடீர்னு அந்த இடமே அவன் ஏதோ மந்திர குழச்சு ஏதோ ஒண்ணு ஏதோ ஒரு பவுடர் போட்டான் உடனே அந்த இடம் இருட்டாச்சு என்ன நடந்து எங்களுக்கு தெரியல அது இன்ஸ்டன்ட் டார்க்னஸ் பவுடர் இருளை பரப்பும் பொடி மாய பொடி அந்த பொடியை தூங்கிதான் எல்லா டெத்தி வர வச்சிருக்கான் அப்படின்னு ராரி சொல்றான் ஆமா ஆமண்டா திடீர்னு பல உருவங்கள் டக்கு டக்குன்னு ஓடுற மாதிரி இருந்தது யாரை தாக்குறது ஒண்ணுமே புரியல இருட்டுல எங்களுக்கும் கண்ணு தெரில நான் அதாவது மந்திரக்குள் எடுத்து பக்கத்துல இருக்க ஹர்மியானி ஜின்னி எல்லாம் தாக்கிறேன்னு பயத்துல நாங்களும் சும்மா இருந்துட்டோம் பல பேர் திபுது விதுபினோட மேல்ஃபா கிட்ட இருந்தது பொடியும் தீந்து போச்சு அதுக்கப்புறம் தான் அந்த பொடி தீந்ததுக்கு அப்புறம் தான் டெட்டித்த சொல்ல நினைஞ்சது எங்க கண்ணுக்கே தெரிஞ்சது அதுக்கப்புறம் எல்லாரும் சண்டை போட முயற்சி பண்ணோம் ஆனா எங்களால அத்தனை பேரையும் தடுக்க முடியல நாங்க தோக்குற மாதிரியே இருந்தது அப்பதான் பிள்பிக்கு அணிச்சு விட்டோம் செவரச எழுப்புறதுக்கு ஆமா ஆமா நாங்க ஒண்ணு செவரஸ் நேப்ஸோட ரூம்க்கு தான் போனோம் அந்த மாயப்பொடி வெளியே வந்தனே செவரஸ் என்ன திட்டம் போடுறான் அவன் ரூம்ல இருந்து வெளியே வந்தடனே அவனை அடிக்க அட்டாக் பண்ணலான்னு நாங்க போய் நின்றோம் அப்படின்னு சொல்றான் ஆனா செவரஸ் வெளியே உடனே வரலிக் வேகமா உள்ள போனாருக்கு ஆபத்து உள்ள போன பிரிட்ரிக் திடீர்னு அலர்னாரு அவருக்கு என்னாச்சுன்னே தெரியல அதுக்கப்புறம் தான் இங்க அடிபட்டு அட்மிட் ஆயிருக்குது எங்களுக்கு தெரிஞ்சது அவர் அடிச்சு போட்டது செவரஸ் வேகமா வெளியே வந்து ஓடினாரு அவரை எங்கள தடுக்கவும் முடியல தடுக்காது நல்லதுதான் அப்படின்னு ப்ரொஃபஸர் சொல்றாரு அந்த கொலவாத குலகார பையன் உங்களையும் கொண்டிருப்பான் அதுக்கப்புறம் வந்து எங்க கூட எல்லாம் சேருவான்னு நினைச்சா தெட்டிதோட சேர்ந்து எங்கேயோ ஓடனான் அதுக்கு முன்னாடி ஏற்கனவே ட்ரேக்கோ அஸ்டானி டவர் மேல பேர் தான் அதுக்கப்புறம் இந்த டவருக்கு பின்னாடி டிரேக்கோக்கு பின்னாடி போக நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணோம் ஆனா அந்த டெட்டைட்டஸ் ஏதோ ஒரு தடைய உருவாக்கி வச்சிருந்தாங்க அந்த தடைய தாண்ட முயற்சி பண்ணிதான் நெவில் அடிபட்டு கீழே விழுந்தான் யாராலையுமே அந்த தடையை தாங்கவே முடியல ஆனா அந்த சிவரஸ் எப்ப இந்த தடையை தாண்டானே தேவல அது இருந்ததேன்னே தெரியாத மாதிரி டக்குன்னு அதை தாண்டி போயிட்டான் அந்த தடையை தாண்டி மேல வந்து டம்புட்டரை கொலை பண்ணிட்டு திரும்பவும் பின்னாடி இருந்திருப்பான் ஆனா நான் வரும்போது அந்த தடை இல்லையே நான் ஈஸியா வந்தேனே எப்படி அப்படின்னு யார் கேக்குறான் அந்த சீரிங் உடைஞ்சு விழுந்து அந்த டெட்டீட்டர் விட்ட ஒரு ஸ்பெல்னால அந்த மாய தளத்துல அந்த மாய கலையினால அவனோட மாய சக்தியால் அந்த ஸ்டீல் மேல இந்த சீலிங் உடஞ்சு விழுந்து அந்த மாய தடை அகன்றுருச்சு அதனால தான் இப்பின் தொடர்ந்து உனாலும் வர முடிஞ்சது எல்லாம் தெளிவா திட்டம் பண்ணிட்டு போயிட்டாங்க படுவாவீங்க ப்ரொஃபசர் ப்ரொஃபசர் அப்படின்னு ஆக்ரிட் ஓடி வரா என்ன என்ன செய்யிரட் அமைச்சர் வரான் சீக்கிரம் நீங்க ரெடியாகணும் ஆமா டம்பிள் இருக்கு வர இறுதி சடங்கு நடத்தல அதுக்கும் பிளான் பண்ணும் நான் கிளம்புறேன் அப்படின்னு மினர்வா கிளம்புறாங்க அவங்க கிளம்பும் போதே அதை மாதிரி வேகமா ஓடி வராரு ராணோட அப்பாவும் அம்மாவும் ஓடி வராங்க உடக்கு என்னாச்சு உடக்கு அப்படின்னு ராணோட அம்மா வந்து பில்ல பாத்துக்கிறாங்க நான் கழிப்பட்டது உண்மையா அப்படின்னு ஆத்தர் கேட்கிறாரு ஆமா அவர் இறந்துட்டாரு ஐயோ போச்சே இனிமேல் யாரு நம்மளை காப்பாத்த போறா ஐயோ இப்படி அசிங்கமாயிருக்கியே இனிமேல் உனக்கு என்ன வாழ்க்கை உனக்கு என்ன கல்யாணம் ஏ பில் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு சொல்றீங்களா அப்படின்னு பின்னாடி அந்த எஃபுலார் கேக்குறான் அங்க அம்மா அப்படியே ஷாக்ல நினைக்கிறான் ஏன் அவனுக்கு எனக்கு தான் கல்யாணம் பிக்ஸ் பண்ணியாச்சு பேசி வச்சிருக்கல அப்படியே உனக்கே கல்யாணம் கேக்குறீங்க இல்ல இவ்வளவு கோரமானவன அவனுக்கு சேர்த்து நான் அழகா என்ன அவன் பிடிக்க என்ன அவனுக்கு பிடிக்காம போகாது எனக்கு அவனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது அவனோட வீர தழும்புகள் என் புரிச்ச ரொம்ப தைரிய தைரியமானவன் என்றத ப்ரூவ் பண்ணுது இந்த தழும்புகள் இது நான் எப்பயுமே ரொம்ப பெருமதனமா நினைக்கிறேன் அவனை நிச்சயமா நான் கல்யாணம் பண்ணுவேன் பாத்தியா டாங்ஸ் நான் உன்னை ப்ரப்போஸ் பண்ணும் ஒரு வியர் உள் கல்யாணம் பண்ணிக்கூடாது கூடாதுன்னு சொல்லுவே தெப்பார் அப்படின்னு லூப்பின்னு சொல்றாரு ஆனா நான் தான் உன்னை மறுத்தேன் ஓன் வாழ்க்கை பாழாக கூடாதுன்னு நான் மறுத்தேன் உன்ன விரும்பினாலும் டம்பிள் இருந்து தா இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு அழகு அசிங்கம்ன்றதெல்லாம் பொருட்படுத்தாம நம்ம உலகத்துல இன்னும் அன்பு இருக்கு இருக்குன்னு டம்பிள் ரொம்ப சந்தோஷப்படுவாரு ஹாரி அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ப்ரொஃபசர் மினோரா கூப்புறாங்க நீ என் கூட வா உன் கூட நான் தனியா பேசணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க ஹாரிக்கு என்ன கேட்க போறாங்கன்னு ஓரளவு புரியுது ஐயோ இதை திரும்பவும் கூட்டு கூட்டு கேட்டு கேட்ட உயிரெடுக்க போறானே ஒவ்வொருத்தவனு யோசிக்கிறான் ப்ரொஃபெசர் மினர்வா என்ன கேட்க போறாங்க அதுக்கு யார் என்ன பதில் சொல்ல போறான் மினிஸ்ட்ரியா வந்து என்ன பண்ண போறாங்க தொடரும்